முப்பத்தி ஒன்பது அபு உமாரா என்றும் அறிவிக்கின்றார்கள் நபி வசல்லம் அவர்கள் ஏழு விஷயங்களை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஏழு விஷயங்களை விட்டும் எங்களை தடுத்தார்கள் நோயாளியை நலம் விசாரித்தல் ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் தும்மி அவருக்கு பதில் கூறுதல் சத்தியம் செய்தவரின் சத்தியத்தை நிறைவேற்றுதல் அநீதம் செய்யப்பட்டவருக்கு உதவுதல் விருந்துக்கு அழைத்தவருக்கு பதில் கூறுதல் சலாமிற்கு பதில் கூறுதல் என எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தங்க மோதிரங்கள் அணிவது வெள்ளி பாத்திரத்தில் பருகுவது பட்டு கலந்த சிவப்பு நிற துணி பட்டு மற்றும் கித்தா நூலால் உள்ள துணி பட்டு அணிதல் கெட்டியான பட்டு குறுக்கிலும் நெடுகிலும் பட்டு நூலால் நீய்யப்பட்ட துணி ஆகியவற்றை விட்டும் எங்களை தடுத்தார்கள் புகாரி ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு மற்றொரு அறிவிப்பில் நபி அவர்கள் ஏவிய ஏழு விஷயங்களில் ஒன்றாக பள்ளிவாசலில் தவறி போன பொருளை அறிவிப்பது என்று உள்ளது